இரசவாதம் செய்த படலம் ரொம்ப அருமையான படலம் இதுல பல்வேறு கருத்தெல்லாம் சொல்லியிருக்காரு அவரே எடுத்துக்கொண்டாவது அந்த காலத்துல ஒரு வரலாறு எடுத்தாங்கன்னா பேராசிரியில் அப்படித்தான் இருந்தாங்க சும்மா சொல்லக்கூடாது ஒரு வகுப்பு பாடம் எடுத்தாங்கன்னா அது திருக்குறளான நானும் இலக்கணம் வரும் சிலப்பதி ஆறு வரும் அப்புறம் வரலாறு வரும் சமயம் வரும் அப்படித்தான் இருந்தது தவிர கொட்டுவான் அதான் பேராசிரியலாக இருந்தாங்களே எங்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மானம் ஒன்று தான் அப்படி அப்படியே படிச்சுட்டு போறது அது இருக்க அப்படிதான் இருந்தார்கள் அந்த பேராசிரியுடைய திருவடிகள் எல்லாம் வாழ்க அது போல இங்கே ரசவாதம் செய்த படலாம் இப்பொழுது நேரலை மதுரை கிடைக்கிறோம் இல்ல அங்கே போறோம் மதுரைக்கு அண்மையில் இருக்கிற திருப்பூவனம் என்ற ஒரு ஒரு அருமையான பதி பாண்டி நாட்டு திருப்பதிகள்ல அது ஒரு பதி அதுல முன்னே நாம் அந்த முதல் பாட்டு சொல்றாரு பாரதன் மீனவன் படையிடை வந்து நீர்பந்தர் விரதனாகி நீர் அருத்திய வினை உரை செய்தும் போறப்போக்குலேயே இறைவனை இறைவன் சொல்லணும் அந்த இறைவனை ரெண்டு வரியில ரெண்டு சொல்ல குறிக்கிறேன் இந்த ரெண்டு சொல்லுக்கே ரொம்ப நேரம் பேசிட்டு போலான் இறைவனுக்கு என்ன பெயர் எத்தனையோ பெயர் இருக்கு அது என்னது வாரதன் வைணவத்தில்தான் வரதராஜன் வச்சுக்காங்க இல்லைங்களா நம்ம அந்த வரதன் நம்ம நம்ம வரதராஜன்கிறது தமிழ் பெயரு சைவ பெயர் தான் வரம் கொடுப்பவனுக்கு தலை வரம் கொடுப்பதில் தலையானவன் தலையானவன் யார் என்ன வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் சுவாமி யார் தலையில வச்சாலும் அவன் அவிஞ்சு போகணும் அப்படியே ஆகு அப்படியானால் உண்மையே கை தலையில கவிக்கிறேன் நான் இது ஓடுது இதை விடவா வரதனுக்கு வேற உதாரணம் சொல்லணும் சிவ சிவ இது ஏப்பா அப்படி கொடுப்பானேங்களா அப்படி இது ஓடுவானு யார் தெரியல கைய வச்சாலும் அவன் போயிடணும் சரி அப்படியே ஆகு என்ன அப்படியானால் அது சோதனை கருவி நீங்களே இருக்கணும்னு சொல்லிட்டு வந்தான் என்ன ஆகுறது இது ஓடா இது ஓடா அந்த வரத அந்த வரம் கொடுப்பதுல தலைமையான யார் ஒன்று எது கேட்டு இல்லைன்னு சொன்னது பழக்கமே கிடையாது இல்லை என்று இல்லை என்று அளித்தருள் என்றான் என்று ஒரு பெருமன் கேட்டான் அது மனிதனத்தில் ஒருவன் ஆனா இவன் இறைவனாக இருப்பான் அந்த மாதிரி சொல்வானா இல்லை என்று இல்லை என்று உரைப்பதே இல்லை அப்படிப்பட்ட வரதன் வரதன் மீனவன் படையடை வந்து பாண்டியனுடைய படைக்கு வந்து நீர் பந்தர் வீரதவாயி நீர் அருத்திய வினை உரை செய்தும் போன வகுப்புல என்ன செய்தும் அப்படின்னு கேட்டார் அப்படிப்பட்ட சுகந்தர பெருமான் ஒரு முனிவனாக வந்து பாண்டியருடைய படைக்கு உதவி செய்வதற்காக தண்ணீர் பந்தல் வைத்தார் அதை நாம் சொன்னோம் அப்படின்னு ரொம்ப அருமையான விட நம்ம திருவாசகத்தில் சொன்னார் தண்ணீர் பந்தல் ஜயம்பர வைத்து நன்னீர் சேவகன் ஆகிய நன்மையும் தண்ணீர் பந்தல் ஜம்பர வைத்த வரலாற்றை நாம் சென்ற வகுப்பில் சிந்தித்தோம் இனி பரத நுழியல் ஆடக பாவையால் ஒருத்தி நல்ல நாடகக் கணிகை அருமையா பாடவும் தெரியும் ஆடவும் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு பெண் அவள் அவளுக்கு இயரதவாதம் செய்து அருடைய ஆடலை ரசவாதம் என்னன்னா ரசம் இரும்பு கரும்பு ஈயமா இருக்கிறதெல்லாம் பவுனாக்கிறது அது ரசம் அதனால அந்த மாதிரி இரும்போ யமோ இருக்கிறது எல்லாம் மலேசியா இருபத்தி நாலு அந்த மாதிரி கட்டி தங்கம் கட்டி தங்கம் வெட்டி எடுக்கிறது அப்படியே பருங்கை மால்வாரை பூடி என் பைந்தமிழ்நாட்டில் இரங்கு தென் இறைக்காரங்களால் இரும்புனல் வைகை மருங்கில் நந்தன மலந்த பன்மாளர்கள் தூய் பணிய புறங்கடந்த அவன் இருப்பது பூவன இதோ மதுரை அதற்கு அண்மையில் இருக்கிற இதோ திருப்பூவனம் இப்பொழுது நாம் திருப்பூவனத்தில் இருக்கிறோம் அருகில் என்ன ஓடுகிறது அருமையான வைகை பேராறு ஓடுகிறது அந்த வைகை பேராறு ஓடுவது என்ன செய்கிறது அப்படின்னா அருமையான தன்னுடைய அந்த அலைகள்ங்கிற கைகளை கொண்டு அங்கே தன்கிடத்தில் இருக்கிற அந்த மலர்கள் என்ற ஒன்றை வைத்து இரண்டு மருங்களும் இருக்கின்ற சிவாலயங்களில் அந்த மலர்களை தூவி வழிபாடு செய்து கொண்டே வருதான் வைகை தெரியும் போறதும் தெரியும் தெரியும் ஆனா அது வழிபாடு செய்வது என்பது பரஞ்சோதியா இருக்குதான் தெரியும் பரஞ்சோதி எடுத்துக்கொண்ட காப்பியம் இறை வழிபாட்டை விடாமல் வற்புறுத்தணும் ஆதலால் பெயர தன்னுடைய அலைகள் அருமையான மரங்களை எடுத்து இரண்டு மரங்கள் அப்படியே கொண்டடி போற்றிலே இரையாகி கழிவரே என்று திருமூல திருமணம் படித்த வைகை தமிழ் கண்டதோர் வைகை நிதி பாரதி காவிரி கூட சொல்லல தமிழ் கண்டதோர் வைகை எந்த தமிழ் வாழ்க அந்தனர் வானவராணின்கிற அருமையான பாசுரத்தமிழ கண்டது புண்ணியம் உடையது வைகை பெயராக காவிரி என்ன செய்தனர் சேகரா பெருமான் ரொம்ப அருமையா தின்னா நம்ம நாட்டு சிறப்புல பம்பூலாமலர் நீரால் வழிபட்டு எங்களுடைய காவிரி அருமையாக ரெண்டு தண்ணீர் இருக்குது தண்ணீரை கொண்டு அப்படியே பக்கத்தில் அப்படியே வழிபட்டு அருமையாக புகையின் கொண்டு வழிபாடு செய்வதனால அன்பர் ஒக்குமால் காவிரி காவிரி அல்ல பக்க அடியவர் அடியவர் அடியவர் என்ன செய்வார்களோ அதை செய்வதனால அதுவும் அடியவர்கள் அப்ப காவிரியும் ஒரு அடியவர் என்றார் இளங்கோடிகள் காவிரியும் ஒரு கற்புக்கரசி அப்படின்ட்டார் ஏன் அவன் எடுத்துக்கொண்ட காப்பியம் கற்புக்கரசி காப்பியம் ரொம்ப அருமையா இங்க பாருங்க நான் இது வரைக்கும் பார்த்துக்கிறேன் பெண்ணுடைய அறையில் என்ன எழுதி வச்சிருக்கு பார்த்தீங்களா இது பெண் இருக்கிறது இது மாப்பிள்ள இருக்கிறது இதுதான் வந்து பார்க்க முடியல என்ன பெண்ணில் பெருந்த கையாவல கற்பெண்ணும் திண்மையுண்டாக பெரிய அருமையாக சொன்ன முப்பது முப்பத்தாறு ஆண்டுகளுக்குள்ள ஒரு அருமையான நிறுவனம் தொடங்கி இவ்வளவு வளமும் நலமும் திறக்கும்படியாக இருப்பதை நம்ம இங்கதான் பார்க்கிறோம் நாங்கள் மனமாற சொல்லுகிறோம் பல திருமணங்களையும் பார்த்து பழகி நல்லவா அப்படிப்பட்ட ஒரு புண்ணியம் இருக்கிறது எங்களுக்கு ஆனாலும் மிக குறுகிய ஆண்டில் மிக நெடிய அருமையான பாரம்பரியமான வரலாறுகளை படைத்து இருக்கிறது நம்முடைய ரத்னகிரி அருமையான திருமணம் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை அதனால இங்கே பெண்ணுடைய அறையில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது பெண்ணில் பெருந்தக்கையாவுல கற்பெண்ணும் திண்மையும் டாக பெண் இதை வைத்து கொண்டு சிலப்பது அதனால ரொம்ப அருமையாக போகும்போது அது அடார காவிரி குடிப்போது பார்த்தனர் அருமையாக போகு சார் ரெண்டு பக்கம்னாரு அப்படியா ரெண்டு தண்ணி போகுது அது மேல என்ன இருக்குது இதே மலர்கள் அங்கேயும் கொட்டிருக்கு இப்ப இவர் பார்க்கிற காவிரி தான் நம்முடைய இளங்கோடிகளுக்கும் ஆனால் அவர் பார்த்த காவிரியும் தண்ணி அருமையா ஓடிக்கொண்டிருந்தது பாட்டு மரங்கள் கொட்டிக்கிட்டு இருந்தது சேக்கிளார் பார்த்த காவிரியும் தண்ணி அருமையா ஓடுது இருக்கிற மரங்கள் பூ கொட்டப்பட்டது ஆனால் நோக்கிற்கு அது அடியவராய்ப்பட்டது இளங்கோடிகளுடைய நோக்கிருக்கு இப்படி பாத்தியா அதாரா மருங்கு வண்டு சிறந்த மணிப்பூவாடை அது போர்த்து கருங்க எற்கன் விழி தொல்கி நடந்தாய் வாழி காவேறா அந்த பாட்டுலாம் லட்சம் இல்ல கோடியில மருங்கு வண்டு வண்டுகள் அப்படியே அந்த இன்னிசை முழக்கதான் போர்த்து மலர் அப்படியே கொட்டி இருக்கு ரெண்டு பக்கமும் அதனால என்னன்னு கேட்ட அந்த காவிரி தண்ணீரே தெரியலையா மேல இருக்கிற பூ தான் தெரியுதான் ஏ ஒரு இருபதாம் நூற்றாண்டு குடிச்சுவரா போயிருக்கேடா கண்ணு மணிப்பூவாடை மணிப்பூவாடை அது உடுத்து என்ன அது போர்த்து என்றார் அப்படியே இந்திரா காந்தி மாதிரி போட்டி இந்திரா போர்த்திக்கிறதுல தான் ஓமே சொன்னேன் எஞ்சிய ஆண்டு குறிக்காது முற்றுங்க போர்த்தி அளவில் அப்படியே போட்டு மணிப்பூவாடை அது போர்த்து சுவாமி உடம்பெல்லாம் போத்திட்டா எப்படி காவிரி நடப்பானார் ஏ கருங்கண் விழி தொல்யார இந்த கயல் மீன்களாகிய கண்களை அப்படியே வச்சுக்கிட்டு போறானா ஆமா யாரு மேலயும் மோதிட கூடாது இல்ல தன் மேலையும் யாரும் மோதக்கூடாது தானே யாரு மேலேயும் மோதக்கூடாது இல்ல கருங்கன் விழி தொல்வி நடந்தாழி காவேரி என்றார் பா இலக்கிய உலையில் காவிரி என்று எடுத்து ஆராயலாமி ஆராயலாமி எவ்வளவு தலைப்புகள் இருக்கு எவ்வளவு சிந்தனை பண்ணுவேன் தமிழ்துறை எல்லா பல்கலைக்கழகத்திலும் இருந்தும் தமிழ்துறை இருந்தும் ஆற்றுப்படுத்தி பிள்ளைகளுக்கும் புத்தி வர மாட்டேங்குது ஆண்டவன் தான் கேட்கும் அதுவா அதே காவிரி தான் ஆனா இவருக்கு அந்த கரங்களை வைத்துக் கொண்டு தன் நீர் இருக்கிற பூக்களையும் கொட்டுவதனால அடியாடால் பூக்கை கொண்டாரன் பொன்னடி போற்றினார் புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள் குடியா நிற்கும் என்று திருமூல திருமந்திரத்தை ஓடுகிற காவிரியும் படித்திருக்கிறது ஆனா இளங்கோடிகளுக்கு காவிரியும் கற்பெண்ணும் கரங்கள் பூ வேணுமே ரெண்டு பக்கம் கொட்டி கிடக்குது அதை எடுத்துக்கொண்டு அப்படியே அர்ச்சனை செய்துட்டு வந்து நின்றாய் போற்றி காற்றாயி எங்கும்லந்தாய் என்று அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வருகையும் இப்ப கவிஞர்களுக்கு தோன்றுகின்றன அது மாதிரி மாரிங்கில் நந்த நம் மலர்ந்தப்பன்மலர்கள் தூவி பணிய புறங்க அடந்த அவன் இருப்பது பூவன நகரம் அந்த திருப்போனும் இப்படி இருக்கிறதாம் அங்கே என்னில் அங்குரை சராசாரம் இலிங்கம் என்று எண்ணி விண்ணி நாள்காலும் கோள்காலும் விளங்குவது யாக்கை கண்ணி நான் கடவுடற்பூசை பண்ணி வேண்டிய நல்வாரம் அடைந்த பதியில் அங்க இருக்கிற இயங்குகிற பொருள் இயங்காத பொருள் எல்லாமே கடவுள் கொள்கை உடையனவாம் அது மட்டுமல்ல மேலிருக்கிற இந்திரன் போக்குவரத்து இப்படிப்பட்ட அத்தனை பேரும் வந்து வந்து இந்த திருப்பு வணங்கி மகிழ்ந்த அவ்வளவு சிறப்புடைய பதி கிளியூளார் போலில் பூவன கிழவர்தம் கோயில் அந்த கோவில் தலியூளார் தவ பேரில் விடாமல் பணி செய்து கொண்டிருப்பாளாம் அவள் யார் பின்னால சொல்லுவாள் பேர் அது யாருன்னு கேட்டா அந்த காலத்துல வந்து நம்முடைய இளமை காலத்துல கூட நம்ம எல்லாம் பார்த்திருக்கிறோம் நாங்க திருப்பணந்தால் போன காலத்துல கூட அங்க நாங்க பார்த்திருக்கோம் நாப்பத்தி அஞ்சுல நல்லவா நாற்பத்தஞ்சு நாற்பத்தி நாலில் பதினஞ்சு வயசு பதினாலு வயசுல போகும்போது அங்கெல்லாம் அருமையான தேவரடியாருன்னு பேர் அந்த தேவரடி அவர்கள் திருக்கோவில் இந்த மாதிரி பெரிய விடா காலங்களிலே தான் கும்பம் வைத்துக் கொண்டு அந்த பெருமான் வருவதற்கு முன்னாலே சதுராடுவார்கள் ஆடி பாடுவார்கள் அப்புறம்தான் அந்த உற்சவமூர்த்தி பிறப்படும் மீண்டும் வந்து அந்த ஊர்வலம் எல்லாம் வந்த நகர்வலம் வந்த பிறகு மீண்டும் வைத்த பிறகும் அந்த வழிபாடு செய்தவங்க கொஞ்சம் நேரம் ஆடியும் பாடியும் இருந்து பிறகுதான் அது அவரவர்களும் போவார் அப்படிப்பட்ட பணி செய்து வருவோள் இந்த பெண் திருப்பூனத்தில் தலியுலாதேரநாள் தாதுகுந்தார் அழியுளார் குடல் அனங்க நாள் அந்த தவர்க்கும் கலியுளார் தரமயக்கரும் கடலமுதனையாள் ரொம்ப அழகான அந்த பெண்மணிவன் நரம்பின் ஏழிசை ஆழிசை பாடலும் நடநூல் நிரம்பு மாடலும் அந்த அம்மாவுக்கு அருமையா எடுத்து இந்த யாழ் வைச்சேன்னு சொன்ன அது துன்பம் நேருகையில் யாழ் எடுத்துல்ல இன்பம் நேர்கையில் யாழ் எடுத்தாலும் இன்பமே பெருகும் ஆரார் இன்பம் நேர்கின்ற பொழுது அருமையா அந்த யாழ் எடுத்து வாசிச்சாங்கன்னு சொன்னி செய்வீன யாடினர் அப்படியே ரொம்ப அருமையா அந்த யாழ்ல வாசிச்சுக்கிட்டே இருப்பாளம் ஆடவும் தெரியும் சரி இது வந்து கலை உணர்வு நல்லா இருக்கு அந்த அம்மா எப்படி இருப்பான ஒரு பெண்ணு மாதிரி அவளா இருப்பா அருந்ததி கேட்டா போராவும் அரம்பை மாதரை ஒத்தனல் சுருக்கமா சொல்றேன் நேரத்தை நீங்க தொல்லாப்பிதல போயிவிட்டோம் அதுக்காக சொல்றேன் அவளை வந்து எப்படிப்பட்ட கேட்டா அரம்பை மா தேவலோத்து பெண்ணை மாதிரி ஒத்து இருப்பான் எதுல அந்த அடகிலும் நாட்டியத்திலும் இவ்வளவு தானங்களா தேவலோகத்து பக்கத்து வீட்டுக்காரன் போன மாதிரி திருக்குள் படிச்சவன் அதனால தேவலோகம் பக்கம் இருக்குமா திருக்குள் படிச்சா தேவலோகம் பக்கத்தில் இருக்குமா இருக்குன்னு சாமி ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் நனிய துடைத்து சிங்கம் இல்ல சிங்கம் இல்ல எவனொருவன் மெய்யுணர்வு தலைப்பட்டு இருக்கிறானோ தலைப்பட்டு இருக்கிறானோ அவனுக்கு இங்க இருக்கிற உலகத்தை விட இருக்கிற உலக ஏன்டா பண்றீங்க மனுஷன் முழு பூசணிக்காய் சோத்தில் வச்சு மாறி உங்களுக்கு இல்லேன்னு சொல்லி எங்களை பத்தி கவலை இல்ல உங்க உரிமை ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு இதுவோ அதுவோ என்று அய்யுறுகின்ற இந்த பெருவி வலையில் அகப்பட்டிருக்கின்றவர்களை விட மெயுலூர் பெற்றவர்களுக்கு வையத்தின் வானம் நனியது உடைத்து இப்ப இருக்கிற உலகத்தை விட அவங்க அந்த மெயுலகிறது ரொம்ப பக்கம் என்றார் திருவள்ளுவர் எனவே தேவலோகத்தில் திருக்குறள் படிச்சா தேவலோகம் பக்கம்னு அர்த்தம் பார்த்தீங்கன்னா அது போல இவள் என்னன்னா மற்ற இந்த அழகிலையும் ஆடலிலும் அந்த அரபி மாதிரி ஒத்தவள் ஆனால் கற்பு முதலியின் அலங்களினால் அவரினும் உயர்ந்தவள் அப்படி வந்த அப்படிப்பட்டவங்க பொருத்தா பொன்போல் புதிந்து ஒரு நாள் இன்பம் பொருத்தாரை பொன்போல் புதிந்து காலம் எல்லாம் பவுன் தான் அது எப்படி வந்து அவங்க மூணு முடிச்சு நாலு முடிச்சு போட்டு எடுத்து எக்கல சொல்லி முடிச்சுப்பாங்களோ அது போல நல்ல பொறுமையுடைய தூய நீர் குடைந்து ரொம்ப அருமை அவ என்னன்னு கேட்டா அந்த தொழில் மேற்கொண்டாலே தவிர அந்த தொழில் மேற்கொண்டதுல நம்ம ஆண்டவனுக்குத்தான் அடிமை செய்வாள் மற்ற யாரும் கண்ண அப்படி கூட நெருப்பா இருப்பாள் என்ன செய்வாள் காலம் சரிய நால ஆட்சியோ கூவின பூங்குயில் கூவின கோழி அப்படி அப்படி கோடி கூச்சுன்னு சொன்னுடைய அந்த ஆயத்தோடு கூட தோடிமாரோடு கூட அருமையா வைகையில போய் உடைந்து நீராடுவாளாம் இல்ல நீராடுவாளாம் விடியற் காலம் அப்படி நீராடி நேயமோடு இரவு இருள் நீங்கும் முன் எழுந்து இரவு இருள் நீங்கும் எழுந்தனர் இருள் நீங்குவதற்கு முன்ன குளிப்பாள திருமுறை சொல்லால் உரை சொல்லி எழுந்து தூய நீர் குடைந்து உயிர் புரை சுடர் மதிக்காரடி அரிச்சனை நடாத்தி காலம் நாலு மணிக்கு ஐந்து மணிக்கெல்லாம் நீராடி நீரும் மாடி சிவழிபாடு செய்வாலாம் அப்படிப்பட்ட வழிபாடு ஆற்றி இவ்வளவு நல்லா ஆறரை மணி ஏழு மணிக்குள்ள முடியும் செய்துவிட்டு நண்பர்கள் என்னன்னா சுத்த நிறுத்தமாடி வந்த அடியையும் கருத்தலாய் அரிச்சித்து அவர் அடிப்பைவும் அறுத்தி எஞ்சி அது அருந்து வாழ் ஆகுத அவள் நியமம் இது காலை வழிபாடுலாம் முடிச்சிருவா சரியா பதினொன்று மணி ஆச்சு என்ன அவர் வீட்டுல அந்த அம்மா வீட்டுல குறைந்தபட்சம் ஒரு ஆயிரம் தர்மம் சாப்பிடுவாங்களாம் பதினொன்று மணிக்கே வெளியே நின்று பூர்ண்பம் வைத்து கையில தண்ணீர் வைத்துக் தன் தோழிமாரெல்லாம் நிப்பாங்களாம் அந்த அடிவுரை வைத்து கொண்டு வந்து மனைப்புகுந்து குழாவு பாதம் விலைக்கு மண்டு காதலி ஆதனத்திறை வைத்து அரிச்சனை செய்த பின் உண்டி நாலு விதத்தில் ஆறு சுவைத்திரத்தினில் அப்படி படைப்பான அவ எப்ப சாப்பிடுவான்னு பார்த்தார் இதெல்லாம் சரியா பதினொன்று ஒரு மணிக்குள்ள எல்லாத்துக்கும் வழிபாடு செய்திருவார் எல்லா அடிவரும் சாப்பிட்டு எல்லாம் அவருடைய ஆசீர்வாதம் வாங்கி அவர் எல்லாம் இவ ரெண்டு ரெண்டிக்குத்தான் இருந்த சாதம் ஒரு ராஜாதம் இருந்தா அதே போதுமே எனக்கு மூணு சாதம் இருந்தா அது போதுமே அப்படின்னா திருக்குறள் படிச்சவத்து மிடல் வேண்டும் கொல்லு விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் வந்த விருந்தெல்லாம் கொடுத்துட்டு மீதி எஞ்சியதை சாப்பிடணும் அவங்க வீட்டில் வித்து மிடல் வேண்டும் கொள்ளு அப்படி திருக்கோள் படிச்சவ திருமுறை படிச்சவ அடாரா அடாரா இப்படி எல்லாம் இப்படி இருந்தாலும் இவள் ஒரு நாள் இவளுடைய மனசுல ஒரு தோற்றம் தோன்றுச்சான் என்ன அதுவும் இறைவன் தான் தோற்றுவித்தது காண்பாரியார் கண்ணுதலாய் காட்டா அவன் தோற்றுவிக்காட்டு நமக்கு எப்படி ஞாபகத்துக்கு வரும் வராது அவன் காட்ட நாம் காண முடியும் காணும் கண்ணுக்கு காட்டும் உலம்போல் அப்படி யாருமையா சூத்திரம் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க அதனால் காணும் கண்ணுக்கு காற்று முடம்போல் அவள் கண்டு காட்டு அவன் மனசு ஒரு எண்ணம் வந்துதான் சொக்கநாதர் இது திருப்பூனநாதரை தினமும் அங்கே போய் கோயிலில் பார்க்குறோம் அந்த பெருமானை வீட்டில் வச்சு அந்த பெருமானாவே வைத்து வழிபாடு செய்வதா தேவலாமின்னு எண்ணம் வந்து தான் எப்படி வச்சு வழிபாடு செய்யலாம் செப்பு விக்கிரமெல்லாம் வைக்கிறதில்ல தங்கத்தில் வச்சோம் தங்கத்து தங்க வடிவில் அப்படியே நிறுத்தி அது தினம் வழிபாடு செய்யுதா தேவலாம்கிற எண்ணத்தையே அவன் பெருமானு தான் ஊட்டினானா மேல பவுன் என்ன சின்ன தன்னுடைய சொத்த ஆண்டவனுக்கு ஆண்டவன் அடிவருக்கும் வழிபாடு செய்து அதனால பெருமானத்துல விண்ணப்பித்த பெருமானி உன்னை வீட்டில் வைத்து உன்னை சிங்காரித்து உன்னடுகு பாராமல் என்னை சிங்காரித்து இடர்பட்டி யாரு சம்பந்தம் யார சிங்காரிக்கணும் நமக்கெல்லாம் தலைவனாக இருக்கிற பெருமான அரம்பியா செய்வாங்க இப்ப போயிச்சத கூட ராஜ வடிவத்தில் பார்ப்பாங்க ஆலங்காரம் பண்ணாங்க நாளைக்கு பேரும் ஆண்டியா அப்படி இருக்கும் ஆண்டியாவே இருப்பான் ராஜகோலம் அப்புறம் இந்த மாதிரி பேட்டு கோ போலத்துல வச்சிருப்பாங்க